அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு நட்பியல்ல நட்புங்கிற அதிகாரத்தில் இந்த முதல் குறட்பாவை இப்போழுது நாம் படித்திருக்கிறோம் இதனுடைய பொருளை பார்க்கலாம் நட்பின் அப்படின்னு சொன்னால் நட்பினை போல செயற்கரிய செயற்கரியன்னா செஞ்சு வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல தேடி வைத்து கொள்ளக்கூடிய அரிய பொருள்கள் அதாவது சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் செயற்கரியன்னா சம்பாதிச்சுக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் தேடி வச்சுக்கக்கூடிய அரிய பொருள்கள் சம்பாதித்து ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது ஆக நற்பை போல சம்பாதித்து சேர்த்து வச்சுக்கக்கூடிய பொருள் உழ யா உழன்றிருக்கு இல்லையா அதை பிரிக்கணும் யா உழன்னா என்ன இருக்கிறது நட்பை போல சம்பாதிச்சுக்க வேண்டிய விஷயம் வேறு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் வேறு இல்லைங்கிறது தான் அர்த்தம் அதில் அதுபோல் அதுபோல் அப்படி அமைந்து விட்டதென்றால் அப்படி நட்பு நல்ல ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் அதை தேடி வைத்து கொண்டு விட்டோமே ஆனால் அதை போல வினைக்கு வினைக்குன்னு சொன்னால் நம்ம அதில் சில சேர்த்துக்கணும் பகைவர்களால் நமக்கு வரக்கூடிய எதிர் செயல்கள் அதெல்லாம் அதை அழிக்கிறதுக்கு அதை அழிக்கிறதுக்கு பகைவர்கள் நமக்கு கஷ்டம் கொடுக்குற போது நம்மக்கிட்ட ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னா சம்பாதிச்சு வச்சுருந்தோம் அந்த நட்பின் துணை கொண்டு நம்மை காத்து கொள்ளலாம்ங்கிறார் அதுதான் சொல்கிறார் அரிய காப்பு யாவுளை அவ்வளவு நல்ல ஒரு நட்பை நாம் தேடி வச்சு கொண்டிருந்தோமே ஆனால் பகைவர்களால் வரக்கூடிய துன்பச் செயல்களை அழித்து காக்கக்கூடிய அரிய காப்புங்கிறது அரியன்ன அருமையான அருமையானென்னு அர்த்தம் ரேர்னு அர்த்தம் ரொம்ப அரிய காப்பு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிக்கணும் நட்பை சம்பாதிக்கணும் அந்த நட்பு நமக்கு பாதுகாப்புங்கிறது நட்பை தேடிக் கொள்வதும் அந்த நட்பை வைத்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியதும் வேறு என்ன இருக்குது நட்பும் அரிது நல்ல நட்பை பெறுவதும் அரிது அந்த நட்பினால் நமக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்படுவதும் அரிது பாதுகாப்பு ஏற்படும் அந்த நட்பினால் நமக்கு பாதுகாப்பு ஏற்படக்கூடிய இந்த தன்மையெல்லாம் அரிது அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிற வேறு எதுவும் கிடையாது ஆக நட்பின் செயற்கரிய யாவுல அதுபோல் வினைக்கு அறிய காப்பு யாவுல அப்படிங்கிறதான் கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து ஆட்சேபம்போ அது ஒரு கொஸ்டின் கேட்குறது இதை காட்டில் வேறு எதாவது இருக்காப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிக்கிறதுக்கு சமமாக வேறு எதாவது இருக்கா உலகத்தில் இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் நம்ம எதிர்ச்செயல் புரிகிற பகைவர்களை வெல்றதுக்கு வேறு எதாவது காப்பு இருக்கா இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் பரிமேலழகருடைய உரை இவ்வாறு இருக்கிறது நட்பு போல செய்து கோடற்கரிய பொருள்கள் யாவை உள செய்து கொண்டால் அதைப்போல பகைவர் செய்யும் வினைக்கு புகற்கரிய காவலாவன யாவுள அதே அர்த்தந்தான் அவருடைய சொற்களில் அதை படிக்கிறேன் அவ்வளோதான் வடிவேல் செட்டியார் இதற்கு விளக்கம் சொல்கிறார் நட்பு செய்வதற்கு ஆவாரை பெறுதலும் பெற்றால் செய்யும் உபாயமும் செய்தால் வேறுபடாமல் நிற்றலும் முதலாயின அரியனவாகலின் நட்பிற செயற்கரிய ய என்றார் இப்போ பரிமேலழகருடைய உரை பிறகு அதை விளக்கிறதுக்காக வடிவேலி சுட்டியார் பெரியவர் எழுதியிருக்கிறார் அதுக்கும் நமக்கு உரை தேவைப்படும் போல் இருக்கு ஆக நமக்கு நண்பர்களாக ஆகிக்கொள்வதற்கு அதுக்கு தகுதி உள்ளவர்களை அடையிறது அப்படி அவன் தகுதியுள்ளவர்களை நண்பர்களாக பெற்றாலும் அதை கொண்டு நாம் பயன் பெறணும் அந்த நட்பினுடைய பயனை அடையணும் அப்படிங்கிறார் அப்படி அவங்க பண்ணுற போது அது நம்ம இந்த நட்பு நல்ல காரியம் அதுவும் ஒரு அரசனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது அந்த நட்புக்கு இலக்கணம் என்னென்னா நமக்கு கஷ்டம் வர்றபோது நமக்கு உதவி செய்யணும் இடையில் நம்ம இந்த வேறுபாடு அதாவது நம்ம கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிடக்கூடாது இதெல்லாமே அறிதுங்கிறார் அதுதான் வெடிவேலி சுட்டியாருடைய உறைவிலிருந்து காணப்படுகிறது நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு